வணக்கம் நற்றினையின் எண்பத்தி ஐந்தாவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்றைக்கி நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில் ஒரு அஞ்சல் தலை வடிவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக நம்ம அஞ்சல் தலைகள் ஒன்றா சதுர வடிவத்தில் இருக்கும் இல்லாட்டி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான அஞ்சல் தலைகளை தான் நாம் பார்த்துருப்போம் இல்லையா ஆனால் இந்த ரெண்டு ஷேப்பும் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் அஞ்சல் தலைகள் உலகத்தில் இருக்குது ஏன் உலகத்தில் நம்ம இந்தியாவிலேயே ட்ரையாங்கிள் ஷேப் அஞ்சல் தலைகளை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் வருஷம் இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்கான்னு நாம் அழைக்கிற அந்த நாடு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது சரி அதுக்கும் ட்ரையாங்கிள் ஷேப் அஞ்சல் தலைக்கும் என்ன சம்பந்தம் வெயிட் வெயிட் பதில் சொல்கிறேன் அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் நாட்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அஞ்சல் சேவை நடந்துகிட்ருந்தது பொதுவாக அஞ்சல் சேவைக்கு அஞ்சல் தலை முக்கியம் இல்லையா மக்கள் அஞ்சல் தலைகளை ஒட்டி தபால்களை அனுப்பிட்டுருந்தாங்க அப்போ ஒரு பிரச்சனை உருவாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா அஞ்சல் தலைகளோட வடிவம் மக்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆச்சு ஸ்கொயர் மற்றும் ரெக்டாங்கிள் ஷேப் அஞ்சல் தலைகள் தலையில் எதை வந்து உள்நாட்டு தபால் சேவைக்கு உபயோகிக்கிறது எதை வந்து வெளிநாட்டு சேவைக்கு உபயோகிங்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இதை எப்படி அதாவது இந்த கன்ஃபியூஷனை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அப்பதான் தான் கேப் ஆஃப் குட்ஹோப் அஞ்சல் துறை கொஞ்சம் மாத்தி யோசித்தாங்க எப்படின்னா ஸ்கொயர் மற்றும் ரெக்டாங்கிளில் அஞ்சல் தலை இல்லாமல் ஏன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அஞ்சல் தலையை பிரிண்ட் செய்யக்கூடாதுன்ட்டு ஐடியா பண்ணாங்க அந்த ஐடியாவோட பலனா உருவானது முக்கோண வடிவிலான அஞ்சல் தலை சுமார் இன்னைக்கு நூற்றி அறுபத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு ஐடியா தான் இது வியப்போ இல்லை இதை தொடர்ந்து பல உலக நாடுகள் வெவ்வேறு காலகட்டங்களில் ட்ரையாங்கிள் ஷேப் அஞ்சல் தலைகளை வெளியிட்ருக்காங்க இந்திய அஞ்சல் துறை கூட ரெண்டு முக்கோண வடிவிலான அஞ்சல் தலைகளை வெளியிட்ருக்காங்க முதலாவது ஒன்று அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ரெண்டு ரூபாய் மதிப்புள்ள ஒரு அஞ்சல் தலையையும் ரெண்டாவதாக பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பைசா மதிப்புள்ள ஒரு அஞ்சல் தலையையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வெளியிட்ருக்காங்க ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் இல்லைங்க இதை தவிர பல்வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் அஞ்சல் தலைகள் இந்த உலகத்தில் வெளியிட்ருக்காங்க அதை பற்றி வேறொரு நாள் நம்ம அறிவோம் அஞ்சல் தலை பயணத்தில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்